चराचरं तत्पदं दर्शितं तस्मै तस्मै श्री गुरवे चक्षुरं श्री गुरवे ந குருபிரணு மகேஸ்வரம் தைகு நமச்சி சரி ீச்சிம்யம்ைலோகியம் சாரம் தின தைபுரே நம சுவ ஜசூரியோய தீரவே நைதன்யாந்தோமாலாவே ந तस्मै श्री गुरवे अनेक जन्म संप्राप्त ீ அஜன்மசிரபே ஆன மரவே நம சோஷம் பி ஸ்ரீ குரவே உன்ன மதுஜு மதூத்த guru guru namaha namaha nasti மவரோ பரதம் நாரவே நமே மாதே sakha மனீஷா பஞ்சகம் அப்படிங்கிற இந்த கிரந்தம் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பரம தாத்யத்தை ஐந்து ஸ்லோகங்களில் உபதேசிக்கிறது வேதாந்த சாஸ்திரத்தின் பரம தாத்பரியம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் வேதாந்த சாஸ்திரத்துடைய பரம தாற்பயம் மெயின் டீச்சிங் சென்ட்ரல் தீம் ஆஃப் வேதாந்த என்ன கேட்டால் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்றதுதான் வேதாந்தத்தினுடைய முக்கியமான உபதேசம் வேத பூர்வம் முழுவதும் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறுங்கிற அடிப்படையில் உள்ள உபதேசங்கள் வேத அந்தம் முழுவதும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிற உபதேசத்தை உடையது வேதாந்த உபதேசத்தை சங்கராச்சாரியார் ஐந்து ஸ்லோகங்களில் உபதேசம் பண்ணுகிறார் மனிஷான்னு சொன்ன நேற்றுக்கு அந்த அர்த்தம் சொல்லி இருக்கேன் கருத்து தெளிவானதான் அர்த்தம் அதுக்கு வேதாந்தத்துடைய சித்தாந்தம் சொல்லுவோம் வேதாந்தத்தோட சித்தாந்தம் என்ன ஜீஸ்வர ஐக்கியம் சித்தாந்தம் சொன்னாலும் பரம தாத்யம் சொன்னாலும் மைய கருத்துன்னு சொன்னாலும் சென்ட்ரல் தீம் சொன்னாலும் இதற்காக ஒரு கதை சொல்லப்படுகிறது அந்த கதையை பார்த்தோம் விஸ்வநாதரே சண்டாள வேஷத்தோட சங்கராச்சாரியார் எதிர்த்தால் போல் வந்ததாகவும் சங்கராச்சாரியார் அந்த சண்டாள வேஷத்தில் இருக்கக்கூடிய விஸ்வநாதரை அறியாமல் வெளகிப்போய் என்று சொன்னதாகவும் சண்டாளன் உடனே வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சண்டாள வேஷத்தில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை அர்த்தத்தின்படி நீ என்னை விலக சொல்லுகிறாயா என்று கேட்டவுடன் யாருக்கு இந்த ஜானம் இருக்கிறதோ அவன் மேலானவன் என்று ஐந்து ஸ்லோகங்களை சங்கராச்சாரியார் சொன்னதாக சொல்லப்படுகிறது சங்கராச்சாரியார் சொன்னது வியாபகாரிக திருஷ்டி ஆனால் அவன் சொன்ன பதில் பாரமார்த்திக திருஷ்டி ஆகையினால இதுல ரொம்ப ஆழமா திங்க் பண்ணினா கான்ட்ரடிக்ஷன்லாம் வரும் ஆனால் ஆழமா திங்க் பண்றதுக்கு நமக்கு ஜானம் வேணும் நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சா தானே கம்பேர் பண்ணி அதீப்பா திங்க் பண்ண முடியும் சப்ஜெக்டே தெரியாமல் பண்றது ஏன்னா சங்கராச்சாரியார் தான் தர்மத்தையும் தர்மத்தையும் மீண்டும் நிலைநாட்டினார் அப்படின்னு அவருடைய அர்ச்சனையிலே வருகிறது வர்ணாசிரம பிரதிஷ்டாத்ரே நமஹா அப்படின்னே ஒரு நாமாவளி சங்கராச்சாரிய அஷ்டோத்திரத்துல வருகிறது ஜாதி தர்மத்தையும் ஆசிரம தர்மத்தையும் மீண்டும் புனருத்தாரணம் செய்தார் சங்கராச்சாரியார் என்றே அந்த அர்ச்சனையினுடைய தாத்பரியம் புத்த மதம் வந்து வர்ண தர்மத்தையும் ஆசிரம தர்மத்தையும் தேவையில்லைன்னு சொல்லியது வர்ணாசிரம தர்மத்தையே உடைத்தது புத்த மதம் ஆதிசங்கரர் மீண்டும் வர்ணாசிரம தர்மத்தை பாரத தேசத்தில் ஸ்திரம் பண்ணினார் நிலைநாட்டினார் அப்படிப்பட்ட சங்கராச்சாரியார் வந்து விலகி போன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா சாதாரண சென்ஸில் சொன்னார் அவன் வந்து பிலாசபி பேசினா பிலாசபியை பேசினா பிலாசபி உனக்கு தெரிஞ்சால் யூஆர் கிரேட்டுன்னு விட்டார் அவ்வளோதான் பிலாசபி தெரிஞ்சிருந்தா இது ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு வரும் பிலாசபி தெரிஞ்சவன் வந்து இப்படி எல்லாம் அசுத்தமான வேஷத்தை தரிப்பானா எல்லாம் கேள்வி வரும் கேள்விக்கெல்லாம் வந்து அதெல்லாம் அவளுக்கு இதெல்லாம் இருக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாம் வரும் சிலது ரேர் கேஸ் எக்ஸப்சன் சில பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு சமாதானம் தெரிஞ்சுக்கணும் சரி முதல் ஸ்லோகத்தை படிக்கலாம் அதுக்கு பிறகு அர்த்தம் சொல்றேன் அது ூரீக்காஞ்சசிம்ூத்தி Chaitanya அன்னமாத யமேவ் வாஞ்சசி தீ சண்டாடன் சங்கராச்சாரியரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது அருவருக்கு தகுந்த வேஷத்தோட இருக்கிறான் அவன் அவனை பார்த்த உடனே போன்னு சொன்னதுனால அவன் சொல்றான் இந்த வாக்கியத்தை முதல்ல போட்டுக்க வேண்டியது எத்தி வர எத்தி வரன்னா சன்னியாசிகளில் சிறந்தவரே அப்படின்னு அர்த்தம் எத்தின்னு சொன்ன சந்யாசின்னு அர்த்தம் வரன்னு சொன்னு அர்த்தம் எத்தி வரஹான் சன்னியாசிகளில் சிறந்தவரே அப்படின்னு அர்த்தம் அவனும் கூப்பிடுற போது மரியாதையா தான் கூப்பிடுறான் ஒரு லைஃப் ஸ்டைல இருந்தா எல்லாருமே சிறப்பா இருக்கிறார்கள் சொல்ல முடியாது எந்த ஃபீல்டிலயுமே அதுல வந்து நம்பர் ஒன் எல்லாம் இருக்கு அதனால சங்கராச்சாரியார் சன்னியாசிகளுள் தலை சிறந்தவர் எத்தின்னு சொன்னா பிரயத்தனம் பண்றவன் அர்த்தம் மேலான உயர்ந்த வாழ்க்கைக்கு முயற்சி பண்றவனுக்கு என்ன பிரயத்தனம் பண்ணுகிறவன் அர்த்தம் முயற்சிக்கின்றவன் அர்த்தம் மேலான அமைதிக்காக முயற்சிக்கின்றவனுக்கு எத்தின்னு பேர் சந்யாசி ஆக என்னால அதுலேருந்து வந்ததா எத்திராஜா இது தமிழ்ல யத்திராஜன்னு போட்டிருக்கான் கல்லூரி அதனால சந்நியாசிகளில் ராஜான்னு அர்த்தம் நமஸ்ரீ ராஜாய விவேகானந்த சூரஜே அப்படின்னு ராமகிருஷ்ண பட்டத்தில் விவேகானந்த சொல்லுகிறார் அப்போ யதிராஜா சந்யாசிகளில் சிறந்தவர் அர்த்தம் போ போதை சொல்லுகிறாய் செல்லு செல்லு என்று கிம் புருகி எதை சொல்லுகிறாய் எதை செல்ல சொல்லுகிறாய் அப்படின்னு கேட்க எதை எதை நீ வாஞ்சசிஹுகராய் அன்னமயாத்து அன்னமயம் தூரீகர்த்தும் வாஞ்சசி அன்னமயத்திலிருந்து அன்னமயத்தை தூரீகரணம் பண்ண சொல்றியா தூரீகரணம்னா விலகி போறது தூரமா போ தள்ளி போ அப்படின்னு சொல்றோம் இப்போ அன்னமயாத்து அன்னமயம் ஓம் உடம்பும் அன்னமயம் சாப்பாட்டை சாப்பிட்டு அதனால உண்டான சரீரம் உன்னோடதும் என்னோட சரீரமும் உணவை சாப்பிட்டு உண்டானதான் அன்னமயம் ஓன் சரீரமும் அன்னமயம் ஏன் சரீரமும் அன்னமயம் அன்னமயமான சரீரம் அன்னமயமான சரீரம் ரெண்டுக்கும் சோர்ஸ் ஒன்று தானே நீயும் சாப்பிட்ருக்கேன் அதனால உன் உடம்பு இருக்கு நானும் சாப்பிட்ருக்கேன் அதனால எனக்கும் உடம்பு இருக்கு சாப்பாட்டுனால்தான் உடம்பு வந்தது சாப்பாட்டுனால்தான் உடம்பு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போச்சுன்னா மற்ற ஜீவராசிகளுக்கு சாப்பாடா ஆயிடும் அதனால இந்த சரீரம் வந்து அன்ன அன்னரசே நைவ பூத்வா அன்னரசே நைவ அன்னரூப பிருத்திவியம் எத் வெலியதே தத் அன்னமய கோஷஹா ஸ்தூர சரீரம் என்று இதுக்கு லட்சணம் சொல்லப்பட்டு இருக்கிறது சாஸ்திரத்தில் இப்போ இது அன்னமத்தினாலே உண்டாச்சு அப்பா அம்மா சாப்பிட்ட அன்னத்துல உண்டானதான் இந்த சரீரம் இப்போ காப்பாற்றப்படுறது எதுனால என்ன அன்னத்தினால்தான் இது காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்புறம் இறந்து போச்சுன்னா இதை பூமியில போட்டு புதைச்சா அது உரமா மாறிடும் எரிச்சா கூட சாம்பலாகி உரமாக மாறிடும் அந்த உரம் தான் பழைய மாறும் ஆக என்னால இந்த சரீரமே அன்னமயம் சவா ஏஷ புருஷோன்னரசமயா அப்படின்னு தை தைத்திரியோ அயம் புருஷா அன்னரசமயா உன்னுடையும் உங்ககிட்ட என்ன இருக்கு இந்த ஃபிளஷ் இருக்கு போன் இருக்கு இது இருக்கு எங்கிட்டயும் ஃப்ளஷ் இருக்கு போன் இருக்கு பிளட் இருக்கு அன்னமயம் உன்னோட தான் அன்னமயம் என்னோட தான் அன்னமயம் இதுல என்ன பிராமண அன்னமயம் கத்திரிய அன்னமயம் அதில் வந்து இந்த நந்தனார் பாட்டில் வரும் இன்னமும் சந்தேகப்படலாமோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டில் வரும் அன்னமய கோஷந்தானே அந்தனர் முதல் புலையர் வரைக்கும் பின்னமரவே தோணுதே அன்றி வேறொன்று வேற்றுமை காணேனே ஒரு பாட்டே இருக்கு அது ரொம்ப இழு இழுத்து பாடுணும் அந்த பாட்டு அன்னமய அன்னமய கோஷந்தானே அந்தனர் முதல் புலையர் வரைக்கும் பின்னம் அறவே தோன்றுதே வேற்றுமை இல்லாமல் தோன்றுதே அன்றி வேறொன்றும் காணேனே தன்னை அறிகின்ற தவமே பெரிதன்று தரணியில் ஒரு பாலகிருஷ்ணன் சொன்னதெல்லாம் மறந்து மாய சுழலிலே உழன்ற நீர்தான் இன்னமும் சந்தேகப்படலாமோ இருக்கு இந்த பாட்டு இப்படியோ அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்து இல்ல இந்த இப்படி அன்னமய கோஷந்தான்ப்பா எல்லாமே இது ஒண்ணு ரெண்டும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது உங்க உன்னோட உடம்புலையும் ரத்தம் அதான் கேட்குறாங்க இல்லையா ஐயர் ரத்தத்துக்கும் இந்த ஆளுக்கு ரத்தத்துக்கு என்ன வித்தியாசமா இருக்கு இப்படின்னு கேட்கறாங்க இல்லையா ஏயா உன்னோட உடம்பை கிழிச்சாலும் ரத்தம் தான் வருது ஏன் உடம்பை கிழிச்சாலும் ரத்தம் தான் வருது ரெண்டு பேர் இது என்ன ஐயர் ரத்தம் இந்த ரத்தம்னா ஓடுறது எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி கேட்கறாங்க அப்போ வந்து இங்க என்ன அந்த மாதிரி ஷாப்பா உன்னுடையதும் அன்னமயம் தான் என்னுடையதும் அன்னமயம் தான் இது ஒரு ஒன்னு ரெண்டாவது அன்னமயம் ஜடம் இது எப்படி இந்த மைக்கு இந்த பேனா இந்த புத்தகம் டேபிள்லாம் ஜடமோ அது மாதிரி இதுவும் லிவிங் மேட்டர் தான் இது லிவ்விங் மேட்டர் தான் ஜடம் தான் அப்போ இப்போ வந்து மைக்கு வந்து இந்த இதை பார்த்து இந்த விச புத்த பார்த்து ஏன் கொஞ்சம் நகர்ந்துக்கும் சொல்லுமா புத்தகர்ந்து கொஞ்சம் சொல்லுமா சொல்லாது அது மாதிரி கேள்வி கேட்கறது என்னன்னா இதுவும் ஜடம் உங்க உடம்பு பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸும் ஜடம் மேட்டர் என்னுடைய பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸும் அப்ப இதுல இருந்துச்சாரியார் வேதாந்தம் தெரிஞ்சவருங்கிறதுனால அவர் சொல்றார் என்ன சொல்லுகிறார் சைத்தன்யாத்து சைதன்யம் உன்னுடைய உடம்புலையும் உணர்வு இருக்கு ஏன் உடம்புலையும் உணர்வு இருக்கு அக்கார்டிங் டு ஸ்கிரிப்டர்ஸ் உணர்வு உணர்வுங்கிறது உடம்புக்கு வெளியே இருக்குது உடம்புக்கு உள்ளேயும் இருக்குது ஸ்பேஸ் மாதிரி இருக்குது ஸ்பேஸை மூவ் பண்ணுன்னு சொல்ல முடியுமா இந்த ஸ்பேஸை பார்த்து ஏ ஸ்பேஸ் இந்த பகம் போ சொல்ல முடியுமா ஸ்பேஸ் ஸ்பேஸ் வந்து சர்வ வியாபகமாக அது மாதிரி கான்சியஸ்னஸ் அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர்ஸ் கான்சியஸ்னஸ் இஸ் எவ்ரி வேர் எல்லாத்துலேயும் நம்ம சாஸ்திரப்படி பேனாவில் கான்ஷியஸ்னஸ் இருக்குது புஸ்தகத்தில் கான்ஷியஸ்னஸ் இருக்குது செவுத்தில் இருக்குது எல்லாத்துலையும் இருக்குது அது எப்படி சுவாமிஜின்னுட்டா அதில் வந்து அவ்வக்தமாக இருக்குது நம்ம சரீரத்தில் வக்தமாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் அதில் மேனிஃபெஸ்ட் ஆகலை அதில் மீடியம் இல்லை நம்மக்கிட்ட மீடியம் இருக்குது அதனால் அது வியக்தமாக இருக்கு அதனால் கான்சியஸ்னஸ் வந்து இது வந்து என்ன சொல்கிறோம் அது நான் லிவிங் மேட்டர் இந்த பாடி காம்ப்ளக்சிங் மேட்டர் என்ன இதில் மீடியம் இருக்கு மைண்ட் இருக்கிறதுனால மைண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது கான்சியஸ்னஸ் அதில் மைண்ட் இல்ல, அதனால மைண்டை கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது சாஸ்திரப்படி கான்சியஸ்னஸ்ங்கிறது உங்கள் கான்சியஸ்னஸ் வேற என் கான்சியஸ்னஸ் வேற கிடையாது எல்லாத்துலேயும் கான்சியஸ்னஸ்ங்கிறது உணர்வுங்கிறது ஒன்று தான் அதில் வித்தியாசம் கிடையாது உணர்வு என்றும் எும் எல்லவும் இருக்கிறது என்றும் என்றும்னா காலத்தினார் காலத்தக என்றும் இருக்கிறது எங்கும் இருக்கிறது எல்லாமாகவும் இருக்கிறது எல்லாமாகவும் இருக்கிறது ஆனால் அதை வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிக்க முடியும் லைக் லைட் மாதிரி ஆனா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது புரிஞ்சுக்கத்தான் முடியும் படிச்சு சாஸ்திரத்தை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிக்க வேற வழியே கிடையாது நான்தா வித்யத்தேயனாயா இதற்கு வேறு வழியே கிடையாதுன்னு உபனிஷத்துகள் சொல்லுகிறது இப்போ இந்த இந்த இவருடைய கேள்வி இந்த சண்டாள வேஷத்துல இருக்கிற பரமேஸ்வரனுடைய கேள்வி என்னவென்றால் அன்னமயத்திலிருந்து அன்னமயத்தை தூரமாக போகச் சொல்லுகிறாயா என்று சைதன்யத்திலிருந்து மூவ் பண்ண முடியும் அன்னமயம் ஜடத்வா தூரீகர்த்தும் ந சக்கியத்தை இது ஜடமா இருக்கிறதுனால தூரீகரணம் பண்ண முடியாது சைதன்யம் அதனுடைய நேச்சரே விளக்க முடியாது அப்ப கிம் புரூஹி கிம் தூரி கர்த்தும் வாஞ்சி கச்ச கச்சி கச்ச கச்சி கிம் தூரிகர்த்தும் வாஞ்சசி செல் செல் என்று எதை தூரமாக செலுத்த விரும்புகிறாய் புருகி டெல்மி சொல்லு அப்படிங்குற ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இது வந்து இப்போ சங்கராச்சாரியார் இவ்வளோலாம் சாஸ்திரம் படித்தவருக்கு இந்த ஞானம் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னா இந்த ஒரு கேள்வி கேட்ட உடனே அவனுக்கு ஞானின்னு தெரிஞ்சுக்க போகிறார் சங்கராச்சாரியார் அப்போ இது வியாபாரிக திருஷ்டிலாம் எனக்கு என்னமோ இந்த கதையிலேயே சந்தேகம் இருக்குது இந்த கதை உண்மையாக பொய்யாங்கிறதுலேயே எனக்கு சந்தேகம் இருக்குது என் மைண்டுக்கு என்னோடய சின்ன புத்திக்கு அதனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவர் ஏதோ ஒரு கான்டெக்ட்டில் சொல்லியிருக்கலாம் இதை இதோட சேர்த்து வச்சு இப்படிலாம் பண்ணியிருக்கலாம் ஏன்னு கேட்டால் இப்படி ஒரு ஜானம் வந்து அந்த மாதிரி ஆசிரமத்தில் வர்றது கஷ்டம் டிஃபிகல்ட் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் வராது ஏன்னா அக்கிரம அந்நியாயம் எல்லாம் பண்ணின் இருக்கிற போது தத்துவஜான நிஷ்டை ஏற்படவே முடியாது ஆனால் வந்து கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறது அவர் அவருடைய பையன் வர்றதுனால பையனாக இருக்கலாம் அப்பா செண்டாலும் அதனால பையனும் சண்டாளன்னா போகலாம் ஆனால் அதே சமயம் அவனுக்கு ஞானம் வரலாம் அப்படிலாம் சான்ஸ் இருக்கு அதை மனசில் வைத்து கொண்டு தான் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு வேணாலும் ஆகும் பண்றதுக்காக இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டார் யாரு அந்த செண்டாள வேஷத்துல இருக்கிற பரமேஸ்வரன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் ஓ சன்னியாசியே சன்னியாசிகளில் சிறந்திருக்கக்கூடிய சிறந்து விளங்குகின்ற சன்னியாசியே அன்னமயத்திலிருந்து அன்னமயத்தை தூரமாக போகும்படி சொல்லுகிறீர்களா அல்லது சைதன்யத்திலிருந்து சைதன்யத்தை விலகி போகும்படி சொல்லுகிறீர்களா எதை நீங்கள் விலகி போகும்படி சொல்லுகிறீர்கள் தயவு செய்து எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதாக நம்ம அதை அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க அழகாக எழுதிக்கலாம் சிம்பிளாதான் நான் சொல்லியிருக்கேன் ஹே எத்தி வர இப்படிதான் படிக்கணும் சமஸ்கிருதத்தை ஹே எதிவர முதல்ல வந்து எதை கூப்பிடுறது சம்போதனப்பிரதமான பேர் தமிழ் விழிவற்றுமை அன்னமயம் வாஞ்சசி அதுதன்யாத்து வாஞ்சசி கிம் எதை தாங்கள் விலக சொல்லுகிறீர்கள் சொல்லுங்கள் அன்னமயம் தமிழ்ல சொன்ன அன்னமயத்தில் இருந்து அன்னமயத்தை விலக சொல்லுகிறீர்களா சைதன்யத்திலிருந்து யம் அது செகண்ட் கேஸ்யத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கறேன் நம்பர் ஒன் அப்படியே சம்ஸ்கிருத்தை பார்த்து பார்த்து தமிழ்ல அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கணும் ஒன்று அன்னமயம் ரெண்டு அத்தவா மூணு சைத்தன்யாத் நாலு சைத்தன்யமேவ என்னது 5, ஒன்னு ரெண்டு மூணு நாலு 5. ஆறு சைதன்யமே ஆறு கச்ச கச்சேதி எட்டு தூரிகர்த்தும் வாஞ்சிங்கிறது ஒன்பது 10. படிச்சு பாரு சிம்பிளா புரியது போட்டு சிறந்தவரே அன்னமயத்தில் இருந்து அன்னமயத்தை அல்லது சைதன்யத்திலிருந்த சைதன்யத்தை விலகிச்சல் விலகிச்சல் என்று எதை தூரம் தூரமாக செல்லும்படி சொல்லுகிறீர்கள் பதில் சொல்லுங்கள் புரூஹின்னா உத்தரம் புரூஹி புரூஹின்னா சும்மா உத்தரம் வெறும் புரூஹி இல்லை உத்தரம் புரூஹி பதில் கூறு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்ததுக்கு போறேன் அவரே தான் இன்னும் கேட்குறார் ரொம்ப அழகான கொஸ்டின் கேட்க கேள்வி கேட்குறார் ஸ்லோகத்தை படிக்கலாம் பிரத்யக்வஸ்து நினிஸ்தரங்க மகான் கோய விபேதிரங்கிம்பித்தமணா பய ம காஞ்சனீமே பிரரங்க மகான் கோேம்பிம்பாண்டல வீ பய பூரேவாச்சனும்போகத்தினுடைய தாற்பயம் எல்லோருக்கும் ஆத்மஸ்வரூபம் ஒன்றாகவே இருக்கையில் இவன் சண்டாளன் இவன் பிராமணன் என்ற வேற்றுமை ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஏன்கிற அவ்வளவுதான் ஏன் இதை அளவுக்கு மீறி நீங்கள் உயிர் கொடுக்கிறீர்கள் ஜாதி அபிமானத்திற்கு அளவுக்கு மீறி ஏன் உயிர் கொடுக்கிறீர்கள் ஜத்தி அபிமானத்திற்கு ஒரு அளவுக்கு மீறி அபிமானம் தரக்கூடாது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஜாதி உண்டு அதை மறுக்கலை நாம் நாம் வந்து மறுக்கிறது இல்லை இப்போ நிறைய பேர் மாடனில் வந்து ஜாத்திங்கிறது கிடையாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் நாம் சொல்லலை ஜாத்தியை அக்செப்ட் பண்ணுறோம் ஏன்னா சாஸ்திரம் ஜாத்தியை உபதேசம் பண்ணி இருக்கிறது நம்ம அதை மறுக்க முடியாது அது மாத்திரம் இல்ல ஜாதிஜி அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பட் பை பர்தா பை ஆக்ஷனா அடுத்த கேள்வி ஜாத்தியை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இருக்கு எல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது நாங்களும் ஒத்துக்கிறோம் ஆனா அது வந்து பை பர்த்னு எப்படி சொல்றது பிறவியிலேயே ஜாதி இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா அப்படின்னு கேட்டா பிறவியினால தான் ஜாதி அதையும் சொல்றோம் சந்தேகமே இல்லை இது வந்து சொல்கிறதுனால நான் ஒன்றும் பயப்படலை இப்போ நீங்கள் யாரும் எத்தனை பேர் எந்த எல்லோரும் யாரும் இல்லாமல் இருக்கோ எல்லாரும் இருக்கோம் பல பேர் இருக்கோம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஜாத்தியாக இருக்கலாம் இருந்தாலும் கூட இந்த ஜாத்திங்கிறது உண்டு சந்தேகம் இல்லை அது பிறப்பு அடிப்படையில் தாங்கிறதுலேயும் சந்தேகம் கிடையாது எல்லாம் உண்மைதான் ஆனால் இந்த லைஃபே அன்றியலுங்கிற போது இதில் இருக்கிற ஜாதி அதில் இருக்கிற பிறப்புனால உண்டாகிற ஜாதி எல்லாம் மாத்திரம் கம்ப்ளீட்டாக ரியலாக இருக்க போகிறது இல்லை இது வந்து சீமிங்லி ரியல் நம்ம விவகாரத்துக்காக ஒத்துக்கிறோம் இப்போ வந்து ஆஃபீஸில் எப்படி இப்போ வீடுன்னு இருக்கு இப்போ வீட்டிலே இருக்கட்டும் வீட்டில் வந்து யஜமானன் இருக்கார் யஜமான பத்னி புத்திரஹா அப்புறம் வந்து சர்வன்ட் தோட்ட வேலைக்காரன் எல்லாரும் இருக்காங்க அந்த காலத்தில் அதை ட்ரெடிஷனாக என்ன பண்ணிட்டாங்க பிறப்புனால வச்சா எல்லாம் சரியா வருங்கிற ஒரு அமைப்புல தான் வைக்கப்பட்டது ஈஸ்வர சிருஷ்டியோ மனிதங்களை படைச்சானோ தெரியாது ஆனா நம்முடைய நம்பிக்கை இது கடவுளுடைய படைப்புங்கிறது நம்முடைய நம்பிக்கை நம்ம தேசத்துல கடவுள் தான் வர்ணாசிரம தர்மத்தை உருவாக்கினார் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார் நான் தான் நாலு விதமான ஜாத்தியையும் அதனுடைய கர்மங்களையும் படைச்சேன் இப்ப இருக்கிற ஜாதி கணக்கில் அடங்காம இருக்கு நம்ம சாஸ்திரத்துல சொன்ன ஜாதி நாலுதான் பாரதியாரை பாடிவிட்டார் ஆயிரம் உண்டு இங்கு ஜாதி ஆயினும் ஜாதி ஹரிஜனுக்குள்ளே இருபத்தஞ்சு பிரிவு அவன் ஹரிஜனுங்கிறது இப்போ ஒத்துக்க முடியாம அவங்கள தலித்துன்னு போட்டுக்காரங்க நிறைய பேரு இந்த மாதிரி பேதங்கள்லாம் நிறைய இருக்கிறது ஆனா இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு விவகாரத்துக்காக சோசியல் வைக்கப்பட்டது சொல்ல போனா சொசைக்காக கிரியேட் பண்ணப்பட்டது நல்லா இது பண்ணணும் சரியா இருந்தது வச்சு அப்பா பையன் வந்து அப்பா வேலையை தான் செய்யணும் வருவாங்க அதனால சில நன்மைகள் இருந்தது எந்த சிஸ்டத்திலையும் தப்பு இருக்கும் எவ்வளவு வெரி குட் சிஸ்டம் போட்டாலும் அந்த சிஸ்டத்துல எங்கேயாவது ஒரு கோளாறு இருக்க தான் செய்யும் கம்மியா இருக்கிற கோளாறு கோளாறு கம்மியான கோளாறு இருக்கிற சிஸ்டம் எது இந்த வர்ணாசிரம தர்ம சிஸ்டம் அது என்னாச்சு அந்த கம்மியான கோளாறு பெருசா போக்கஸ் பண்ணி பூதமாக்கி என்னாச்சுன்னா அதனுடைய மெயின் இதெல்லாம் போயிடுச்சு இப்பெல்லாம் நான் ஜாதி இருக்குன்னு நம்பவே மாட்டேன் கிடையவே கிடையாது பேரு தான் நம்ம போட்டுகிட்டு இருக்கோமே தவிர ஜாதி இதுலாம் உண்மையிலே இப்போல்லாம் நடைமுறையில் ஜாத்தியெல்லாம் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போல்லாம் நம்ம சொல்லிக்கிறோமே தவிர பிராமண ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி சொல்லிக்கிறோமே தவிர இப்போ ஜாத்தியெல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு நம்ம ஏதோ நடைமுறையில் பேருக்கு சொல்லி கொண்டு இருக்கோமே தவிர உண்மையிலே ஜாத்திங்கிறது நடைமுறையில் இல்லவே இல்லை எல்லாம் அந்த காலத்துக்கு அப்பா வந்து அந்த காலத்தில் நாற்பத்தி மூணாவது வயசுல பையனுக்கு பூணல் போட்டாகணும் குழந்த பிறந்த நாற்பத்தி மூணாவது மாதத்துல பூனல் போட்டாகணும் ஊனல் போட்டு வேதம் படிக்கணும் இப்போ எங்க நடக்கிறது அது மாத்திரம் இல்ல பிராமணம் வேதத்தை தவிர வேற எந்த ஃபீல்டுலையும் ஒழியப்படாது இப்ப என்னன்னா எல்லா எல்லா பிஸ்னஸ்லயும் பிராமணர்கள் தான் இருக்கிறார்கள் எல்லாம் இந்த தோல் வியாபாரத்துல இருந்து ம வியாபாரத்துல இருந்து எல்லா மப்படி இருக்கும் பொழுது பிராமணத்துவம்லாம் எங்க இருக்கு எல்லாம் கோவிந்தா எல்லாம் போயிடுத்து போயாச்செல்லாம் அதனால் இப்பெல்லாம் ஜாதி இல்லை ஒரு காலத்தில் அந்த ஜாதிங்கிறதெல்லாம் கிரமமாக ஐயர் பையன் ஐயராக தான் இருப்பான் அந்த சத்திரியர்கள் பையங்க ஷத்திரியர்களாக தான் இருப்பான் அதெல்லாம் ஒரு காலத்தில் அது ஒரு சிஸ்டம் இருந்தது அந்த சிஸ்டமெல்லாம் இப்போ போயிடுது ஆனால் அந்த சிஸ்டம் போனதுனால ஒன்றும் பெரிய நஷ்டமும் ஒன்றும் ஆகலை சொசைட்டிக்கு தான் பல சில நஷ்டங்களை மற்றபடி ஸ்பிரிச்சுவல் சைடில் பார்க்கும்போது பெரிய நஷ்டம்னு சொல்ல முடியாது இது பெரிய கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் சர்வசாதாரமாக சொல்லிட்டு இருக்கேன் கீதையில் கிருஷ்ணர் பதினெட்டாவது அத்தியாயத்தில் நாலு விதமான வர்ணங்களுக்கும் என்னெல்லாம் தர்மங்கள்னு சொல்லுகிறார் நாலாவது அத்தியாயத்தில் நான் தான் இந்த உலகத்தில் நாலு விதமான ஜாத்தியையும் செயல்களையும் படைத்தேன்னு சொல்கிறார் அப்படி எல்லாம் வாக்கியங்கள்லாம் இருக்கிறது ஆனால் இதுக்கெல்லாம் விவகாரமாக தான் ரியாலிட்டி நடைமுறைக்காக சரி கிளர்க்கு வேலையே கிளர்க்கு பார்க்குறான் பியூன் வேலையை பியூன் பா பியூன் பார்க்குறேன் பார்க்குறான் மேனேஜர் வேலையை மேனேஜர் பார்க்குறேன் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க ஆனால் எல்லாருமே மனுஷந்தான் இவன் உயர் இவன் குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாபம்னு பாரதியார் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் நினைக்கிறது ரெண்டுமே பாபம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் தான் சொசைட்டியை கெடுத்தது விட்டது, பிராமட்டதுபீரியாரிப் இதுனால தான் எல்லா அனர்த்தங்களும் விளைஞ்சது அளவுக்கு மீறி ரியாலிட்டி கொடுக்க கூடாது உண்மை அந்த ஜாதிக்கு ஓரளவுக்கு தான் முக்கியத்துவம் ஒரு லெவலுக்கு மேல ஜாதிக்கு இம்பார்டன்ஸ் கிடையாது அதனால நம்ம ஜாத்தியை ஒத்துக்கிறோம் ஜாதி பிறப்புனால்தான்ங்கிறத விஷயத்தையும் ஒத்துக்குறோம் இப்போல்லாம் நான் மாடர்ன் மாடர்னாக வேதாந்தம் டீச் பண்ணுறவங்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதிங்கிறதெல்லாம் வந்து பை பர்த்தில் கிடையாது இது மாடர்ன் வேதாந்திஸ்ட் இவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா ஜாதிங்கிறது பை பர்த் கிடையாது அது வந்து ஒரே வீட்டில் வந்து ஒரு பையன் காலையில் பூஜை பூஜை பண்ணுறான் இன்னொரு பையன் வந்து வீட்டை தொடைக்கிறான் ஒரு பையன் போய் காய்கறி வாங்கிட்டு வர்றான் இதெல்லாம் இப்படிலாம் எக்ஸ் இப்படிலாம் எக்ஸாம்பிள்லாம் சொல்லி ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி நாலு பேரும் நாலு ஜாதி வேலை பார்க்கறான் அதனால வீட்லயே ஒரே வீட்லேயே அண்ணன் தம்பி நாலு பேர்லேயே நாலு பேர்லாம் இப்போ கிடையாது வச்சுப்போம் நாலு பேர் ஒன்று ரெண்டோடு முடிஞ்சு விடுறது நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைங்கிற காலமாக இருக்கு அப்படி இருக்கும்போது இப்படிலாம் எழுதியிருக்கு நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை நமக்கே புத்தி வரலேன்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் அப்படிலாம் போடுறோம் அப்போ இப்படி ஜாத்திங்கிறதெல்லாம் ஒரு ஒரு சிஸ்டம் ஏதோ சோசியல் விவகாரங்கள்லாம் சரியா பண்ணுறதுக்காக வச்சு அதை போய் ரொம்பவும் கவ பிடிச்சு கொண்டு இப்போ பாருங்கள் ராமநாதபுரத்தில் சண்டை தினம் பேப்பரில் வர்றதை பார்த்தா எல்லாம் என்னென்னா ஜாத்திய அபிமானம் ஜாத்திய அபிமானம் மத அபிமானம் குலாபிமானம் கோத்ராபிமானம் அந்த அபிமானத்தை வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த இப்போ நம்ம படிக்கிற டெக்ஸ்ட் இருக்கு இதெல்லாம் இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லலை விவகாரமாக இருக்குது ஆண் வேறு பெண் வேறு குழந்தைகள் வேறே அப்பா அம்மா வேறு ஜாதி வேறு இதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லு அதுக்கு ஒரு ரியாலிட்டி கொடுக்குறதுன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்குது அளவுக்கு மீறி ஜாத்திய அபிமானம் கொண்டோமானால் அது பெரிய தோஷத்தை விளைவிக்கும் சமுதாயத்தை பாதிக்கும் அளவுக்கு மீறிய ஜாத்திய அபிமானம் இதெல்லாம் வந்து நமக்கே வச்சுக்கூட நமக்கு பாடியில் அபிமானம் ஈகோ ஜாஸ்தி இருந்தாலே ப்ராப்ளம் இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஆயிரத்தெட்டு அவஸ்தை அப்புறம் ஜாதி அபிமானம் கேட்கணுமா அது சோசியல் அபிமானம் இல்லவா எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து விடுறது இந்த பக்கம் ஒரு குரூப் சேர்ந்து விடுறது அந்த பக்கம் அடிக்க வேண்டியது கடைசியில் ரெண்டு பேரும் சாக வேண்டியது இதில் நூறு பேர் அதில் ஐம்பது பேர் அனாவசியம்தான் இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன எதுக்காக நம்ம பிளான் பண்ணோமோ அதே இது பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ நீங்களே ஒரு பத்து பேர் இங்கே இருக்கு பத்து பேர்ல உங்களை நான் என்ன பண்றேன் ரெண்டு ரெண்டு பேரா ஒரு குரூப்புன்னு பிரிக்கிறேன் ஒரு குரூப்புக்கு ஒரு நேம் கொடுக்குறேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்தந்த காரியத்தை பண்ணுங்கன்னு உங்களுக்கு நான் ஒர்க் எல்லாம் பிரிச்சு விடுறேன் அப்புறம் உடனே எந்த குரூப் பெருசு பார்ப்போம் அப்படிம்போம் நமக்குள்ளேயே இருந்ததே நம்ம நாலு பேர் தான் ஒழுங்கா உருப்படியா மனிஷா பஞ்சங்க படிக்க வந்தோம் வந்து கடைசியில் நம்ம பிரிச்சு நான் விடுறேன்னு வச்சுங்களேன் நான் பிரிக்கிறேன் ஏதோ சுவாமிகள் சொல்லிவிட்டாரு சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு குரூப் குரூப்பாக பிரித்து பண்ணுறேன் எந்த குரூப்பு நான் பண்ணித்தோம் அந்த குரூப்புக்கு ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாம் வைக்கிறோம் அப்புறம் என்ன ஆகிடுறதுன்னு உங்களுக்குள்ளே குரூப் அபிமானம் வந்துவிடும் நாங்கள் ரெண்டு ஒரு குரூப்பு கேரம் இது மாயையோட மகா விசித்திரம் மாயா தேவி இருக்கிறாலே இந்த மாயையினுடைய மகா இதுல இதுல சிக்காது அழகா ஹேண்டில் பண்ணணும் அது தெரியாததுனால என்ன பண்றோம்னா நம்ம வந்து இது ரொம்ப அளவுக்கு மீறி இதுக்கு ரியாலிட்டி கொடுத்து அவஸ்தப்படுறோம் இந்த ஸ்லோகன் சொல்லுகிறது அவர் கேட்கிறார் அந்த சண்டாள வேஷத்துல இருக்கிற பரமேஸ்வரன் ஹே பிரே சன்னியாசியே உன்னுடைய உன உனக்கு அதிஷ்டானமாக இருக்கிற சைதன்யமும் எனக்கு அதிஷ்டானமாக இருக்கிற சைதன்யமும் எல்லாருக்கும் அதிஷ்டானமாக இருக்கிற சைதன்யம் ஒன்று தானே உணர்வுங்கிறது வந்து நான் நான் நீயும் விவகாரம் பண்ணுற நான் நான் நானும் விவகாரம் பண்ணுறேன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுமே நான் நான் விவகாரம் பண்ணுகிறது இந்த நான் நான் எல்லோருமே விவகாரம் பண்ணுற அந்த நான் அந்த ஐ எல்லாருக்கும் ஒன்றுதானேப்பா வேற வேற நானாக இருக்கு வேற வேற நான் கிடையாது உண்மையிலே எல்லாருக்கும் ஒரே கான்ஷியஸ்னஸ் தான் அப்படி இருக்கும்போது இந்த கான்ஷியஸ்னஸ்ல இந்த பாடி மைண்டுக்கு அளவுக்கு மீறி ரியாலிட்டி கொடுத்து ஏன் இப்படி இதை வேற்றுமை காண்பிக்கிறாய் அப்படின்னு எக்ஸாம்பிளோட கேள்வி கேட்குறேன் ஸ்லோகத்தை அப்படியே பதம் அர்த்தம் சொல்கிறேன் முதல் ரெண்டு லைனும் என்ன சொல்லுகிறது சப்ஜெக்ட் சொல்லுகிறது அதுக்கு அடுத்தம் முதல் ரெண்டு வரி தார்ஷ்டாந்தம் கடைசியா இருக்கிற திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தான் தார்டாந்தம் விளங்கும் புரிய வைக்கிறதுக்காக சொல்றது விளக்கமா சொல்றேன் நான் முதல்ல சமஸ்கிருத்துல எனக்காக சொல்லி பார்த்துக்கிறேன் அதாவது முதல் வரி முழுவதும் என்ன சொல்லுகிறது சொன்ன இன்னர்னு அர்த்தம் சாதாரணமா பிரத்யக் பிரத்யக்கு ஆப்போசிட் வேர்டு பராக்னு இங்கே இருந்துட்டு உள் வெளியை பார்த்தோம்னா பராக்குன்னு பேர் இதை பார்த்தோம்னா பிரத்யேக்குன்னு பேர் இந்த அரைக்குள்ள உட்காந்துட்டு வெளியில் ஜன்னல் வெளியே அப்படியே பார்த்தோம்னா பிரத்யேக பா பராக்கு அர்த்தம் உள்ள பார்த்தோம்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் இப்படி பார்த்தோம்னா பிரத்யேக பார்க்குறோம்னு புரியறதுக்காக சொல்லு இது மாதிரி இவா இப்படி பண்ணுறா அவா என்ன பண்ணுறா வா என்ன ட்ரெஸ் பண்ணின் இருக்கா வா என்ன நகை போட்டுருக்கா இதெல்லாம் அப்படிலாம் ஊரெலாம் பார்த்து அவா வீடு எப்படி இருக்குது இவா வீடு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன் அதெல்லாம் வந்து என்னென்னா பராக்கை பார்க்குறதுன்னு பேர் அப்புறம் நம்மளே பார்க்குறோம் நம்ம மைண்ட் எப்படி இருக்குது நம்ம சரியாக இருக்கோமா நம்ம பிஹேவியர்லாம் கரெக்டாக அப்படி நம்மளை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க அது வந்து பிரத்யக்கை பார்க்குறதுன்னு பேர் இங்கே பிரத்யக்குங்கிறது எதை குறிக்கிறதுனா கான்சியஸ்னஸை குறிக்கிறது கான்ஷியஸ்னஸ் தான் பிரத்யக்குனுங்கிற அர்த்தத்தில் இங்கே உபனிஷத்தே சொல்றது பிரம்மா படைக்கிற போதே நம்மளை எக்ஸ்ட்ரோர்டா படைச்சுட்டார் இன்னும் சொல்ல போனா இது பராக்குன்னு சொன்னா எக்ஸ்ட்ரோர்ட் அர்த்தம் நம்ம வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனே ஜன்னல் உரமாக உட்கார உட்கார்ந்தே ஜன்னல் உரமா உட்கார்ந்து பராவாயில்ல அதுக்காக பண்ணாமல் இருக்காதிங்க கிடைச்சா <laughs> உட்கார்ந்து <laughs> <laughs> <laughs> பிரத்யக் வஸ்து பிரத்யக் வஸ்துனின்னா என்ன அர்த்தம் கான்சியஸ் உணர்வு உணர்வில் உணர்வில் இந்த இடத்துல உணர்வில் அர்த்தம் எப்படிப்பட்ட உணர்வுன்னா நிஸ்தரங்க நிஸ்தரங்கம்னா தரங்கம் சொன்னா அலை நிஸ்தரங்கம்னா தரங்கம் அலை இல்லாத அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அச்சலமான சஞ்சலம் இல்லாத நிர்வீகாரமான நம்பிக்கையில் சொல்றேன் சேஞ்செல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறதா கான்சியஸ்னஸ் எதெல்லாம் ஆயின்ட்டுருக்கோ சேஞ்ச் ஆகிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறது எதுவோ அதுதான் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் நெவர் சேஞ்ச் கான்சியஸ் நோஸ் சேஞ்சஸ் கான்சியஸ்னஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்குமே தவிர கான்சிய ஒரு நாளும் சேஞ்ச் ஆகவே ஆகாது என்ன கான்சியஸ்னஸும் சேஞ்ச் ஆகிடுதுன்னு வச்சுங்க அது சேஞ்ச் ஆகுறதுன்னு எது தெரிஞ்சுக்கிறதுன்னு கேள்வி வரும் அதுக்கு நீங்கள் இன்னொரு கான்சியஸ்னஸ் சொல்லணும் அப்புறம் அந்த கான்சியஸ்னஸ் சேஞ்ச் ஆகுறதுன்னு வச்சுங்க முடியுமா கிளாஸே முடியாது கடைசி வரையும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அது இன்னொரு கான்சியம் அது இன்னொரு கான்சியஸ் ஏன்னா அதுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் அனவஸ்தா தோஷம்னு பேர் அது வந்து முடிவின்மை அப்படின்னு ஒரு குறை இந்த சப்ஜெக்டுக்கு முடிவே வராது அதனால இப்போ என்ன சொல்றோம் கான்சியஸ்னஸ் தான் மாடிபிகேஷன் எல்லாம் தெ அலை அர்த்தல அப்படின்னந்த அவத அம்புதிவ் மாற்றமற்ற அவபோதம் சகஜானந்த அவபோத அம்புதவ் அம்புதி சமுத்திரம் அவபோதம் அர்த்தம் சகஜானந்தம் சொன்னா ஸ்வரூபானு இன்பமாக இருக்கின்ற இன்ப வடிவாய் இருக்கின்ற உட்காந்து ரொம்ப ஆழமா இருக்கு நிறைய ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் இந்த சாஸ்திரத்தில் ஊறினா இதெல்லாம் புரியும் அதுக்காக வேணும் விடாமல் என்ன பண்ணணும் புரியுறதோ புரியலையோ இதெல்லாம் எழுதி எழுதி இப்படிலாம் வீடியோ பார்த்து ஏதாவது டேக் இதெல்லாம் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கணும் நிறுத்த உடனே திடீர்னு ஒரு நாளைக்கு எல்லாம் புரியும் ஓ இத்தனை விஷயம் இது தான அப்புறம் நீங்கள் எந்த புக்கை எடுங்கோ அனாயாசமாக புரிஞ்சு போயிடும் ஆனால் அது அது அது வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும் விடக்கூடாது அப்புறமும் நிறுத்த மாட்டோம் அதிகம் இயல்பான இன்ப வடிவான இன்ப அறிவு பெருங்கடலில் இதெல்லாம் வந்து அதனுடைய எக்ஸ்பிரஷன் அப்படி இருக்கு சில பேர் வந்து அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை வராது ஏன்னா பிளிஸ்ங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இன்டெலக்சுவல் பிளிஸ் ஸ்பிரிச்சுவல் அதுலாம் சொல்லுவா அப்படி கேட்கற போதே நமக்கு என்னமா வந்துட்ட மாதிரி தோணும் அது அது ஒன்றும் வராது கொஞ்ச நேரத்தில் அப்படின்னா போய்டலாம் தூங்க தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி தான் அப்புறம் போயிடும் ஒன்றும் நிற்காது அதுனால அது பிளிஸ்ஸும் இல்லை ஹாப்பினஸ்ஸும் இல்லை அது பிளெஷரும் இல்லை இட்இஸ் நாட் அ பிளஷர் இட்இஸ் நாட் அப்பட்ஸ் நாட்ஸ் அவர் ஓன் நேச்சர் ஆனந்த ஸ்வரூபம் தூக்கத்தில் எப்படி இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஆனால் ஆனந்தமாக இருக்கும்னு நினைக்கிற முடியுமா நினைக்க முடியாது திங்க் பண்ண முடியாது திங்க் பண்ணால் ஆனந்தம் போயிடும் திங்க் பண்ண முடியாது திங்க் பண்ண முடியாது சொல்ல முடியாது திங்க் பண்ணா சொல்றதுக்கு திங்கே பண்ண முடியாது ஆனால் ஆனந்தமாக இருக்கும் அதுதான் சகஜானந்தம்னு பேர் அந்த சகஜானந்தம்ங்கிறது எப்பவுமே இருக்கு சகஜானந்தங்கிறதுக்கு இங்கே எடுத்துகிற மீனிங் என்ன ஸ்வரூப் ஆனந்தம்னு அர்த்தம் ஆனந்தம் தான் நம்முடைய நேச்சர் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் நமக்கு அடிக்கடி கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறோம் கஷ்டம் வர்றதுக்கு காரணம் மைண்டோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால மைண்டை நீங்கள் ஆப்ஜெக்டிஃபை பண்ணிவிட்டா நம்ம ஆனந்தம்ங்கிறது புரியும் மைண்டோட ஆப்ஜெக்டிஃபை பண்ணிக்கிறதுனால தான் நமக்கு அப்பப்போ வருது பெயினும் வருது மைண்டோட ஆப்ஜெக்டிஃபை பண்ணிக்கலு வச்சுங்க there is no pleasure no pain pain is your object pleasure is also your object iliya summa english la <laughs> vaadren po summa varadha varley oppadala solli vappom appadala pesikiti vappo idhu va summa anale pressure pain rendume ulukku object sukhamum dukhamum rendume vahyamana vastu onnum banumule ஒன்னும் இல்லை அதனால தான் அது நம்மளுடைய சகஜானந்தம்னா என்ன தெரியுமோ சாதாரணமா சகஜம் வந்து கூடவே பிறந்ததுன்னு அர்த்தம் இதெல்லாம் சகஜம் பா அப்படின்னா என்ன அர்த்தம் கூடவே பொறந்தது அவு ஜம் அப்படிங்கிற மாதிரி sahajam., சகஜம் கூடவே பிறந்ததுன்னு அர்த்தம் ஆனா இந்த கான்டெக்ஸ்ட்ல கூடவே பொறந்ததுன்னு அர்த்தம் இல்ல சகஜம்னா நேச்சர் இயல்புன்னு அர்த்தம் என்ன சொல்றாரு மாற்றமே இல்லாத அந்த ஸ்வரூப ஆனந்த அவபோதாம் புதவ் consciousness சொன்னா கான்சியஸ்னஸ் அர்த்தம் இந்த இடத்துல புதவுனா இது சமுத்திரம்ங்கிற சமுத்திரம் சமுத்திரத்தோட ஒப்பிட்டு சொல்றாரு அவ்வளோதான் ஆனந்த ஸ்வரூப சாகரம் அப்பா பிரம்மம் நாம எல்லாருமே பிரம்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபங்கிற வேர்டு இல்லை அதில் நான் அதை சுருக்கமாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றோம் நல்ல பிரத்யக்வஸ்துனி நிஸ்தரங்க சகஜானந்தாவதாம் புத இது வந்து ஏழாம் ஏற்றுமை இந்த உபனேஷன் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னா அப்படின்னு சொல்றது அவ்வளவுதான் சுருக்கமா சொன்னா என்ன ஆத்மாவில் ஆத்மாவில் அவ்வளவுதான் சொல்லலாம் இன்கான்சியும் தப்பில் சுருக்கமா சொன்னா ஆத்மாவில் அர்த்தம் ஆத்மாவில் சொன்னா வேதம் படித்தவன் அர்த்தம் அதாவது பிறக்கிற போது எல்லோருமே வேதம் படிக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்புறம் பூணல் போட்டு வேதம் படிக்கிறாங்க அதனால அயம் விப்ரஹா விப்ரூபா விஸ்வபிரமணகாரிணி அதனால விப்ரூபா விப்ரஹா வேத பாடஸ்து வேத பாடேன விப்ரஹா பவேத் வேதம் படிக்கிறதுனால விப்ரன்னு பேர் அப்போ இந்த இன்னொரு கீதையில அஞ்சாவது அத்தியாயத்துல பாக்குறோம் வித்யா விநயசம் பண்டிதா சமதர்சினா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னு கேட்டா நல்லா படிச்ச பிராமணன் நல்லா படிச்சு அடக்கமாயிருக்கிற பிராமணன் அப்படின்னு சொல்ல நல்லா கல்வி அடை அடக்கமுடைய பிராமணன் நல்லா படிச்சு அடக்கமாயிருக்கிற பிராமணன் பசுமாடு யானை நாயி நாய சமைச்சு சாப்பிட்றவன் எல்லார்கிட்டையும் சமமான பார்வையை உடையவன் பண்டிதன்னு சொல்லியிருக்கு சமமான பார்வையை உடையவன் பண்டிதன்னு சொல்லியிருக்கு அந்த அந்த கான்டெக்ட் என்ன இந்த அர்த்தத்துலாம் சொல்லிருக்கு ஞானத்தினால எல்லாரையும் ஒன்னாக பாக்கிறான் அறிவு எல்லாரையும் ஒன்றுன்னு சொல்லுகிறது கண்ணு வேற வேறேன்னு காட்டுகிறது நம்ம கண்ணுக்கு நீங்கள் எல்லாரும் வேறதான் ஆனால் அறிவு என்ன சொல்லுகிறது எல்லாம் ஒரு பொருளில் தான் தோன்றி இருக்கிறதுன்னு அறிவு சொல்லுகிறது கடலை பாக்குற போது தண்ணீர் பெருசா தெரிகிறது அலையெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறது அறிவு சொல்லுகிறது எல்லாமே ஜலந்தான் அனுபவம் சொல்லுறது இது மேல் துண்டு இது கீழ்த்துண்டு சொல்லுகிறது வேஷ்டின்னு சொல்லுகிறது ஆனா அறிவு சொல்லுகிறது ரெண்டுமே நூல் தான் சொல்லுகிறது அதுதான் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் இவர் என்ன சொல்லுகிறார் அயம் சொபாயிதி அயம் வேற்றுமை குழப்பம் விசேஷமான வேற்றுமை குழப்பம் வேற்றுமை குழப்பம் இப்படி இவ்வளவு வேற்றுமைகளை கிரியேட் பண்ணி மகான் பெரிய வேற்றுமைகளை கிரியேட் பண்ணி ஏன் இப்படி எல்லாரும் குழம்புறோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் இந்த ஆத்மாவில் வந்து இவன் பிராமணன் இவன் சண்டாளன் அப்படின்னு சொல்லி ஏனப்பா இவ்வளவு பெரிய வேற்றுமையை அளவுக்கு மீறி ஆழமாக கற்பிக்கிறாய் ஏனப்பா இவ்வளவு பெரிய வேற்றுமையை ஆழமாக கற்பிக்கிறாய் கிடையாதுன்னு இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் உபாதின்னு பேர் இந்த உபாதி இருக்கு அது வந்து உபாதி மனுஷன் எனக்கு சன்னியாசிங்கிறது வந்து உபாதி வேதாந்தம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உபாதி எல்லாமே உபாதி உபாதி நல்ல கிறிஸ்டலை வச்சு அந்த கிறிஸ்டலுக்கு பின்னாடி ஒரு சிகப்பு பூவை அந்த கிறிஸ்டல் முழுவதும் சிகப்பாவே தெரியும் ஆனா கிறிஸ்டல் சிகப்போ செகப்பா தெரிந்து கொண்டிருக்கும் பொழுதும் சிகப்போ ரொம்ப முக்கியம் சிகப்பாக தெரி கொண்டிருக்கும்பதும்பதும்பஹிதம் பூ இருக்க அதுக்கு வந்து உபாதின்னு பேர் உபாதின் நமக்கு இருக்கிற எல்லா என்னெல்லாமோ இருக்க நான் வந்து படிச்சவன் நான் வந்து அந்த படி படிச்சிருக்கேன் நான் வந்து எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கேன் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கேன் நான் பிஎஸ்சி எம்எஸ்சி நான் சிஏ பண்ணியிருக்கேன் நான் எம்பிஏ பண்ணியிருக்கேன் இப்படிலாம் சொல்கிறேன் இதெல்லாம் உபாதி எவ்ரி இஸ் உபாதி மாடி பாடி மைண்டு இஸ் உபாதி கான்சியஸ்னஸ் எலோன் இஸ் மை நேச்சர் மை நேச்சர் இதெல்லாம் இது பின்னாடி இன்னும் வரப்போகிற ஸ்லோகங்கள்லாம் விளக்கம் வரப்போகிறது இதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த எனக்கு இருக்கிற நிறைய பணமோ பதவியோ புகழோ எல்லாம் இந்த பாடிக்கு உபாதி இந்த பாடி மைண்டே எனக்கு உபாதி அயம் அகம் உபஹித சைதன்யம் இது சண்டாளனுக்கும் சரி சம்சாரி இவனுக்கு பிரம்ம ஜானிக்கும் சரி ஒன்று தான் இப்போ வந்து இந்த இது இந்த இந்த உடம்பு வந்து பிராமண பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸு அவனுக்கு சண்டால பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் ரெண்டு பேருக்கும் கான்சியஸ்னஸ் என்னன்னா ஒண்ணுதானே கான்சியஸ்னஸ்ல வேதம் இல்லையே நான்கிறதான் கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம் நான் நான் சொல்றோமோ இல்லையோ அதை தான் கான்சியஸ்னஸ் சொல்றோம் நான் பகவானும் நான்கிறார் அவரும் கான்சியஸ்னஸ் தான் அப்ப பகவானுக்கு அவருக்கு ஒரு உபாதி அவருடைய உபாதி வேற நம்ம உபாதி வேற உபாதியில தான் பேமே தவிர உபகிதத்தில் உபாதி கிளர்க்கு உபாதிமே என்ன சொல்றேன் உபகிதம் மேனேஜர் கிளார்க்கு பியூன்கிறது உபாதி உபாதி மே திருஷ்டிண்ட் காம்ளக்ஸ் உபாதி சைதன்யம் அது வந்து உபகிதம் புரிஞ்சு போயிடும் இது சொன்னா புரிஞ்சாச்சு பிராமணன் உலகத்துல ஒத்துக்கிறோம் இப்ப நான் வந்து ஜாத்திய பண்ணிட்டேன் பை பர்த் அக்செப்ட் பண்ணிட்டேன் இப்ப நீங்க சொல்லுங்க நான் அக்செப்ட் பண்றதுல தப்பு இருக்கா நியாயம் இருக்கா யோசிச்சு பாருங்க தப்பு இல்லை ஏதோ விவகாரத்துல தான் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதை ஒத்துக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டாங்க யாரும் யாரும் குறைஞ்சு போயிட மாட்டோம் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய ஸ்தானத்தை அவங்க அவங்க ஒத்துக்கிறோம் அவ்வளவுதான் யாரும் மறுக்க போறது அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் ஒருவன் அது ஒருவன் அந்தணனாக பிறந்து ஞானத்தை பெறவில்லை என்றால் பிரயோஜனம் ஒருவன் அந்தணனாக பிறக்காமல் ஞானத்தை பெற்றுவிட்டால் அவன்தான் சிரேஷ்டன் இதுல எள்ளடவும் சந்தேகம் இல்லை அதைத்தான் தெளிவுபடுத்துக்கெல்லாம் அபிமானம் இருக்குப்பா நினைக்க முடியாது அபிமானத்தை கண்டனம் பண்றோம் ஜாதிய ஒத்துக்கிறோம் எப்படி புரியுறதோ ஜாத்திய ஒத்துண்டோம் ஜாத்திய ஒத்துண்டோம் ரிலேட்டிவா ஜாத்திய அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்சல்யூட்டா ஜாத்திய நெக்ட் பண்றோம் புரிஞ்சுதோ இல்லையோ இந்த பேதம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னா அபிமான வாக்கியம் அவர் சொல்றார் இவன் பிராமணன் இவன் சண்டாளன் என்கின்ற இந்த பெரிய வேற்றுமை அப்படின்னு சொல்லி ஒரு லைன் முடிஞ்சதுன்னு அர்த்தம் ரெண்டாவது கோடு போட்டிருக்கோம் லைன் ஒரு ஸ்லோகத்துக்கு ரெண்டு லைன் தான் ஆனா நம்ம நாலு வரியில இதை போட்டிருக்கோம் புக்கில் இப்போ அடுத்தது திருஷ்டாந்தம் கங்காம்பு அம்பிதே பிம்பிதே அம்பரமணவு அந்த அடுத்த கேள்வி கங்க அம்புனி கங்கை நீரில் பிம்பிதே அம்பரமணவு ரொம்ப லிட்டரேச்சர் ரொம்ப பியூட்டிஃபுல் சமஸ்கிருதம் படிச்சதான் தெரியாது ரொம்ப அற்புதமான லிட்ரேச்சர் இலக்கிய சுவைன்னு சொல்றோம்பிக்கும் சூரியனுக்கும் கங்கை நீரில் பிரதிபிம்பிக்கும் சூரியன் சொல்லிட்டேன் வச்சுன்னு விளக்குறேன் கங்கை நீரில் பிரதிபிம்பிக்கும் சூரியனுக்கும் அம்பரணிக ஒரு பேரு அம்பர மணி அம்பரம் ஆகாஷம் ஆகாஷே வித்தியமான பிரகாஷ அம்பரமணி தினமணி தினமணினா நியூஸ் பேப்பர்ல தினமணி சூரியனுக்கு பேரு தினகர தினமணிஹி அப்படின்னு சொன்னா சூரியனுக்கு தான் அது பேர் தினமணி இது பேர் அம்பர மணிஹி ஆகாசத்தில் இருக்கிற சூரியன் அர்த்தம் கங்காம்புனி பிம்பித்தே அம்பர மணவு கங்கையில் பிரதிபிம்பிக்கின்ற சூரியனுக்கும் சாண்டால வீதி பயப்பூரே சாண்டால வீதினு சொன்னா சண்டாளனுடைய வீதி அதாவது சேரின்னு அர்த்தம் சண்டாளனுடைய வீதினா ஜா ஜாகிரதையாக புரிஞ்சுங்கோ இப்போ சேரியில் இருக்கிறவனா சண்டாலனாலும் கட்டுவிடுவாங்க ஜாகிரதைக்காக சொன்னேன் அது வந்து அப்படி சொல்கிறது உண்டு அந்த சேரி இந்த சண்டாள வீதியில் இருக்கக்கூடிய அதுவும் முக்கியமாக அவர்களுடைய வீதியில் என்ன இருக்கணும்னா அங்கங்கே இடையில் ஒரு குட்டை இருக்கும் குட்டை நிறைய தண்ணி இருக்கும் தண்ணியில் தோலெல்லாம் ஊற போட்டிருப்பாங்க ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் அதெல்லாம் ஊற போட்டிருப்பாங்க அதை வச்சு தான் இந்த பறையெல்லாம் கட்டணும் அந்த இதெல்லாம் அடிக்கிறதுக்கு டமாரெலாம் அடிக்கிறதுக்கு ட்ரம்ஸுக்கெல்லாம் பண்ணணும் ஆகையினால் அதெல்லாம் வந்து அது சிலதெல்லாம் பெரியவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து சமுதாயத்தில் இப்படிப்பட்ட குரூப்பெல்லாம் இருக்கும் எல்லா வெரைட்டி பீப்புளுக்கும் ப்ளேஸ் இருக்கணும் எப்படி எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் அவனுக்கு பிளேஸ் இருக்கணும் அவனுக்கு ஒரு இடம் இருக்குது அவனுடைய வீதியில் இருக்கிற அந்த குட்டை அதான் சொல்கிற சாண்டால வீச்சி பயகா பயஹானா வாட்டர்னு அர்த்தம் பூரேன்னா நிறைந்திருக்கிறேன்னு அர்த்தம் சாண்டால வீச்சி பயே வா வா அதிலோ அதாவது கங்கையில் கங்கையில் பிரதிபிம்பிக்கின்ற சூரியனுக்கும் சண்டாளனுடைய வீச்சியில் இருக்கிற குட்டையில் தெரிகின்ற சூரியனு பூரே பிம்பித்தே அம்பரமணம் சப்ளை பண்ணிக்கணும் பழைய சப்ளை பண்ணிக்கணும் அதுலேயும் சண்டாளதியில் இருக்கிற குட்டையிலும் பிரதிபிம்பிக்கின்ற அந்த என்ன வேற்றுமை இருக்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்ற முதல் எக்ஸாம்பிள் என்னது கங்க தண்ணியில் தெரிகிற சூரிய பிரதிபிம்பத்துக்கும் சண்டாளனுடைய வீதியில் இருக்கக்கூடிய தோல்லாம் ஊற போகிற குட்டையில் தெரிகிற சூரியனுக்கும் என்னப்பா வேற்றுமை இருக்குது ரெண்டுலையும் வேற்றுமை இல்லவே இல்லை இது எதுனாலன்னா என்ன இருந்தாலும் உடம்புல இருக்கிற பாடி மைண்டோட இதெல்லாம் பா பாதிக்கும்ல அஃபெக்ட் பண்ணும் இல்லைன்னா அஃபெக்ட் பண்ணாதுங்கிறதுக்கு அசங்கம்ங்கிறதுக்கு டிட்டாச்சு ஈவன் தோ இன்டிமேட்லி அசோசியேட்டட் வித் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் கான்சியா அஃபெக்ட் அப்படி சொல்றது இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது இதுக்கு ஸ்படிகு சொன்னேன் இல்லையா ஸ்படிகத்திலே இந்த பூ வச்சிருக்கோம் அது எதாவது அட்டாச்மெண்ட் இருக்கா அந்த ஸ்படிகத்துக்கு கொஞ்சமாவது ஒன்றும் வேண்டாம் அந்த லைட் எடுத்துங்க லைட் வந்து இந்த நாம் காட்டுற பொருளை வியாபிக்கிறது இதில் இருக்கிற அழுக்கோ இல்லாட்டி இதில் இருக்கிற நல்லதோ லைட்டை ஏதாவது பாதிக்குமோ லைட் இல்லாமல் இது தெரியாது லைட்டு ஃபுல்லாக இன்டிமேட்லி வியாபிச்சிருக்கு லைட் இல்லாமல் இல்லை ஆனால் இதுல இருக்கக்கூடிய ஏதாவது இதில் இருக்கிற குணமோ தோஷமோ ஏதாவது லைட்டை பாதிக்குமோ பாதிக்காது லைக் அதே மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் இந்த வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு கங்கையில் தெரிகின்றக்கும் சண்டாள இருக்கூடிய குட்டையில் இருக்கூடிய பிரதிபிம்பா பேதம் இருக்கு இல்லை அப்புறம் அனதர் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளுக்கு பேர் பிரதிபிம்பவாதம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் பிரதிபிம்பாதம்னு பேர்லக்ஷன் வாதம் சொல்லணும் நாம பிரதிபிம்பாதம்னு பேர் ஏன்னா இதுக்குள்ள நம்ம பிலாசபிக்குள்ள சில சில thought இருக்கு அதுல வந்து இதுக்கு பேர் பிரதிபிம்பாதம் இன்னொரு அவட்சேதவாதம் அதையும் இதுல போட்டிருக்காங்க அதாவது எக்ஸாம்பிள் ரெண்டு வேற்றுமை இன்னொரு வேற்றுமை என்னன்னு கேட்டா காஞ்சன கட்டி மிருத்கும்பயோஹோ அம்பரேவா கிம் அந்த அஸ்தி அடுத்த கேள்வி கிம் அந்த அஸ்தி காஞ்சனக்டின் தங்க தங்க குடம் காஞ்சனம் தங்கம் சொக்கத்துக்குள்ளே இதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் இருக்குது தங்கக் குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸுக்கு மகிமை ஜாஸ்தியா அல்லது ம இது ஆகையினால தங்கக் குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸுக்கு ரொம்ப மகிமை ஜாஸ்தி மண்ணு குடத்துக்குள்ளே இருக்கிற மகிமைக்கு ஸ்பேஸ் மகிமை கம்மின்னு சொல்ல முடியுமா கிடையவே கிடையாது நீ தங்கக் குடத்தை வச்சுருந்தாலும் மண்ணு குடத்தை வச்சிருந்தாலும் யூஸ் பண்ண போகிறது ஸ்பேஸை தான் ஸ்பேஸ் தான் வந்து அது இதுக்குபாதின்னு பேர் வந்து ஒரு ஆத்துக்கு போகிறோம் ஏதோ மரியாதைக்கு சுவாமிகளுக்காக வேண்டி வெள்ளி தட்டு வச்சு வெள்ளி டம்ளர் வைக்கிறாள் ஒருத்தர் வைக்கிறா இன்னொருத்தர் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்னா எவர் சில்வர் தட்டு வச்சு எவர் சில்வர் டம்ளர் வைக்கிறா எனக்கு வந்து சாப்பாடு தண்ணி தான் வேணுமே தவிர எவர் சில்வராக சில்வராங்கிறது தான் முக்கியம் எனக்கு எனக்கு வேண்டியது பிக்ஷ எனக்கு வேண்டியது பிக்ஷ எனக்கு வேண்டியது ஜலம் அவ்ளவுதானே தவிர அதுல என்ன இருக்கு நம்மெல்லாம் எதுல மயங்கி இருக்கோம் தெரியுறதோ இல்லையோ அதுலதான் மயங்கி இருக்கும் ஜலம் வேணும் நமக்கு இதுதான் வேணுமே தவிர இதுதான் வேணும் அது மாதிரிதான் இந்த வடையிலையும் தான் ரசவடைனா தயிர்வடைன்னா ரசவடை தயிர்வடை இருக்கே இதெல்லாம் உபாதி தான் இந்த ரசவடை தயிர்வடை இருக்கே அதுக்காக நான் இப்போ ரசவடை தயிர் கேட்கல அறியும் சும்மா சொல்றேன் தங்க குடம் தங்க குடம் மண்ணு குடம் நீங்க இன்னும் என்ன வேணாலும் குடம் சேர்த்துங்க கண்ணாடி குடம் வேணாலும் வச்சு அவர் எக்ஸாம்பிளுக்காக ரெண்டோட நிறுத்திட்டு அளவுக்கு பேசப்படாது அதுக்காக அதனால காஞ்சன கட்டிஹி மிருத்கும்பயோஹோ அம்பரேவா கிம் அந்த ஆகாச திருஷ்டாந்தம் முதல்ல சொன்னது பிரதிபிம்ப திருஷ்டாந்தம் முதல்ல சொன்னது இப்ப சொல்றது ஆகாச திருஷ்டாந்தம் இதனுடைய மீனிங் என்ன உள்ள நமக்கு ஆகாசத்துல ஒன்றும் வேற்றுமை இல்லப்பா ரெண்டும் ஸ்பேஸ் தான் ஸ்பேஸ் யூஸ் பண்றோம் தங்க குடத்து தங்க குடம் சிறந்தது மண்ணு கூடம்தான் சிறந்தது நீ சொல்ல சொல்லுவேன் தங்கம் மண்ணுங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல ஆகாசம் தான் இம்பார்டன் தான் அதுக்கு ஒரு புரியறதுக்காக நீங்க ரொம்ப எக்ஸாம்பிள் சில வரும் விஷயம் என்ன? எக்ஸாம் பண்ணக்கூடாது உண்மையினுடைய திருஷ்டியில பார்த்தா திருஷ்டியில பார்த்தா ஜாதி பேதம் இருக்கு சைதன்ய திருஷ்டியில பார்த்தா ஜிபேதம் இல்லைன்னு அர்த்தம் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட தாத்யம் இதே சங்கராச்சாரியர் அவ்வளவுதான் இப்ப சொன்ன விஷயத்தை இனிமே இந்த ஸ்லோகங்கள் விளக்கி சொல்ல போகிறது நான் இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு புரிஞ்சுடுதா பிரத்யக் வஸ்து புரிஞ்சதாலும் புரியலன்னா ஒண்ணு பண்ண முடியாது அதுதான் இனிமேல் இதுக்கு சொல்ல முடியாது நிஸ்தரங்க சகஜானந்தாவ போதாம் புதௌ ஆனால் அதுக்கு வந்து நிறைய பேசிக் இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் புரியலேன்னா விட்டுடாதீங்க விடாமல் கேட்டுங்க தூங்கினாலும் பரவாயில்லை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுடுது ஆனால் விடக்கூடாது இந்த சத்சங்கத்தை மாத்திரம் விடாமல் புரிஞ்சுதோ புரியாமையோ கேட்டுண்டாவது இருந்துட்டு ஒரு நாளைக்கு எல்லாம் நமக்கு அப்படியே திடீர்னு ஸ்ட்ரைக் அப்படி நன்னா ஆனந்தமாக புரிஞ்சிடும் கேட்டுகிட்டே இருக்கணும் விடக்கூடாது பிரியூஸ்தரங்க சகஜானந்த ஒரே நம்பர் ஒன் பிரத்யக் வஸ்து நம்பர் டூ அயம் விப்ரோயம் இருக்கு இல்லையா அதை மாத்தி எழுதணும் அயம் நம்பர் த்ரீ விப்ரகா நம்பர் போர் அப்புறம் ஸ்வச்சோயம் இருக்கு இல்லையா அதுல சுபோயம் சேர்ந்து இருக்கு அதுல இருக்கிற அயம் வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்புறம் ஸ்வபசஹாங்கிறது ஆறு இத்தியபி இத்தியபிங்கிறது ஏழு மகான ஒன்பது போட்டுக்கலாம் கோங்கிறது கஹான் பிரிக்கணும் போட்டு கொஸ்டின் மார்க் போடணும் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு அதுதான் பத்து திரும்ரங்க சோஸ்து மகான் மகான் விபேதிரமர் போட்டு சொன்ன மாதிரி தெரியல எனக்கு ஒரு நம்பர் அப்புறம் மகான் விபேத பிரான் விபேத பிரம இது இது ஒரு நம்பர் இந்த நம்பர் முடிச்சிட வேண்டிதான் கங்காம்புனி நம்பர் ஒன் கங்காம்புனி பிம்பித்தேம்பரமண 2 கங்காம்புனி பிம்பி தேம்பர மணவ் ரெண்டு சாண்டால வீதி பயப்பூரே அது வந்து மூணு மறுபடியும் பிம்பி தேம்பரமணவ சேர்த்துக்கணும் நாலு கங்காம்புனி ஒன்னு பிம்பி and போ ஒரே ஒரு இதை சேர்த்துக்கணும் அது என்ன நம்பர் போடுறது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த ஆறு காஞ்சனகி முற்கும்பயோகோ அப்படிங்கிறது ஏழு அம்பரேங்கிறது எட்டு அதுல ஒரு வா உட்கார்ந்து இருக்கு வா இருக்கு அது ஒன்பது கிம்கிறது பத்து அந்தரம் அதுல இருக்கிற வாவ எடுக்கூடாது மார்க் என்ன பேதம் இருக்கிறது அப்பா இல்லை மிருத்கும்பையோ அம்பரே காஞ்சனகி மிருத்கும்பையோ அம்பரே வா கிம் அந்தரமஸ்தி அப்படி படிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் சொல்றீங்க நீங்க அதை வந்து தமிழ் அவ தமிழில் அர்த்தம் பண்ணி உட்கார்ந்து பொறுமையாக ஹோம் ஒர்க் பண்ணாதான் உங்கள் மயமாகும் உணவு உடல் போன்று கருத்துக்கள் நம்மயமாக வேண்டும் பாங்க உணவு உடம்பு போல இந்த கருத்துக்கள் நம்மயமாகணும்னா அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும் இனி சங்கராச்சாரியார் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வருகிறது நிறைய பேர் சொல்லுகிறார்கள் இந்த ஸ்லோகத்தில் வந்து குரு குருன்னு சொல்கிறது அவனே என்னுடைய குருன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி குருங்கிற அர்த்தத்தில் சொல்லலை அவருடைய குரு கோவிந்த பகவத் பாதர் தான் அதில் சந்தேகமே இல்லை இவர் என் குரு அப்படிங்கிறதுல இங்கே தாற்பயம் இல்லை குருன்னா சிறந்தவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு குருன்னா சிறந்தவர் மேலானவர் உயர்ந்தவர்னு ஒரு மீனிங் இருக்குது நல்ல குருன்னு சொன்னா சந்யாசம் கொடுத்தவரோ சந்யாசம் கொடுத்தவரோ தத்வஜானத்தை உபதேசம் பண்ணவர்தான் குரு மற்றவங்களெல்லாம் குருன்னு சொல்லும் பொழுது அவங்கெல்லாம் பெரியவர்கள்ங்கிற அர்த்தத்தில் சொல்றது குரு கரியான் கரிஷ்டா அந்த அர்த்தத்தில் சொல்றது குருவுக்கு நிறைய மீனிங் இருக்கு சாஸ்திரத்துல நமக்கு டீச் மெயின் டீச் பண்றவங்கெல்லாம் பண்ணவர்தான் குரு மற்றவங்கள்லாம் இன்னொருத்தருடைய குரு நமக்கு குருன்னு சொல்ற போது அர்த்தம் நமக்கு டைரக்டா குரு இல்லை இப்போ எனக்கு யாரு எனக்கு டீச் பண்றோ அவர் தான் எனக்கு குரு அவரோட குரு கூட குரு கிடையாது அவரோட குரு கூட எனக்கு குரு கிடையாது ஏன்னா அவரோட குரு எனக்கு பரம குருன்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் டைரக்ட் குரு அவர் கிடையாது அதனால ஏன்னா அவர் அவரோட குரு அவருக்கு தான் குரு எனக்கு அவர் குரு ஆக முடியாது அப்ப அந்த இந்த பேதம் நமக்கு புரிஞ்சிருக்கணும் விஷயம் இந்த ஸ்லோகத்துல வரப்போகிறத நான் பிறகு விளக்கி சொல்றேன் முதல்ல ஸ்லோகத்தை படிக்கலாம் இந்த ஒரு ஸ்லோகத்தை மாத்திரம் படிக்கல ஜாகிரத்ன சுஷு சுசுப்தி சுஸ்புட தராசம் வித உஜும்பே ி கோ சை வாஹம் நவி ாண்டலோஸ்ஜோஸ் குருரிச்சா மம जाग्रत्स्वापना जाग्रत्स्वापना या ஸ்வனாஜம்பேலி காத்தனூ ோ சைவாஹம் வீட்டு பிராப்பி இந்த ஸ்லோகங்களையெல்லாம் நம்ம நல்லா படிச்சோமான முதல்ல அந்த சண்டாளன் கேட்ட கேள்வி சண்டாள வேஷத்திலே இருந்த பரமேஸ்வரன் கேட்ட விஷயங்கள் நன்றாக புரியும் அப்ப அவர் கேட்டிருக்கார் இப்படின்லாம் கேட்டிருக்காரு அவர் கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் வேகா இருக்கு இப்போ நான் இன்னும் பண்ணிருக்கேன் உங்களுக்கும் வேகா இருக்கும் ஆனால் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக படிச்சோமானா கிளியரா புரிய போகிறது இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா கனவுறக்கம் இந்த மூன்றிலும் எந்த ஒரு அறிவானது தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறதோ ஒன்று எந்த ஒன்று பிரம்மா முதல் எறும்பு வரையிலும் எல்லா உயிர்களிலும் வியாபித்திருக்கிறதோ இரண்டாவது அதுவே நான் அறியப்படும் பொருள் அல்ல என்ற ஒரு அறிவு எவனுக்கு உறுதியாக ஏற்படுகிறதோ அவன் சண்டாளனா இருந்தால் என்ன அவன் பிராமணனாக இருந்தால் என்ன அவன்தான் சிறந்தவன் என்பது என்னுடைய மேலான தெள்ள தெளிந்த எண்ணம் கருத்து அவன்தான் குரு அவன் சிறந்தவன் இந்த இடத்துல குருன்னு சொன்ன டீச் பண்றவர் அர்த்தம் இல்லை டீச்சர்னு அர்த்தம் இல்ல குருஷ்டு சொன்ன அந்த குரு கிரகம் இருக்கு நவகிரத்துல ஒரு கிரகத்துக்கு குருன்னு பேர் அந்த இடத்துல மீனிங் குருனா வெயிட் அர்த்தம் வெயிட் அர்த்தம் ஜெண்டர் குரு குருனி குரு கிரகங்கள்லயே அதுதான் வெயிட்டா இருக்கிற கிரகம்னு இப்ப சயின்டிஸ்ட் சொல்லுகிறார்கள் சாஸ்திரத்துல ஏற்கனவே குரு குருணி குரு அப்படின்னு சொல்லி குருங்கிறது வெயிட்ங்கிற அர்த்தத்துல சொல்லி குருவுக்கு வெயிட் இருக்கணும் தலை வெயிட்டு இல்லை சொல்ற வார்த்தையில வெயிட்டு இருக்கணும் அவர் சொல்ற சப்தங்களுக்கு வெயிட்டு இருக்கணும் அவர் தான் தேவ குரு அதுவேற விஷயம் ஆனா குருங்கிறதுக்கு வெயிட்டுன்னு ஒரு மீனிங் உண்டு ஆக இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமா ஒரு வார்த்தை முதல் வரியில வந்து ஜீவாத்மனுடைய ஸ்வரூபத்தை சொல்லி ரெண்டாவது வரியில பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்லி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிற விஷயத்தை சொல்லி ரிக்வேத மகா வாக்கியமான பிரஜானம் பிரம்மாவை உபதேசம் பண்ணுகிறது விரிவான விளக்கத்தை நாளை வகுப்பிலே பார்க்கலாம் ஓம் பூர்ணமத்பூர் நிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாஜபூர் நமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி ஷாந்தி ஹரிஹி Oh, oh, oh.